வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகீர்த்தனா ஆழ்ந்து சிந்திப்பதில் இனிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆம் ஆழ்ந்து சிந்திப்பதில் இனிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்கிறார் பிளண்ட்